ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கக்கூடியதான வரிசையில் நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் தற்சமயம் நம்முடைய தர்மங்களை செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு வைரஸ் வியாதியானது ஆவிர் பவிச்சு நம் தேசம் ஸ்தம்பிச்சு இருக்கக்கூடியதான நிலையை அடைஞ்சிருக்கு நம் தேசம் மாத்திரமல்ல உலக நாடுகள் அனைத்துமே ஸ்தம்பித்து இருக்கக்கூடியதான ஒரு காலமைப்போம் இப்படி உலக நாடுகளும் நம்முடைய தேசமும் அனைத்து விதங்களிலேயும் ஸ்தம்பிச்சு இருந்ததான ஒரு நிலையை சரித்திரத்திலேயே பார்த்ததில்லை இப்போதான் நேரடியாக நாம் ஒவ்வொருவரும் பார்க்கிறோம் அனைத்து தேசங்களும் தனிமைப்படுத்தி அரசாங்கமே இயங்காத நிலையில் இருக்குப்போ இது கலியினுடைய தோஷமாக கலியினுடைய ஆவிர்வாவமாக நம்முடைய தேசத்திற்கான ஒரு அழிவு காலமா அல்லது ஜனங்களுடைய பாபமாக இதற்கு என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை அந்த வியாதியினுடைய ஸ்வரூபத்தையும் தெரிந்து கொள்ள முடியாத நிலை இந்த வியாதி ஒரு கட்டத்தில் வந்து நின்னடுமா அல்லது நாம் ஏதாவது ஒரு உபாயத்தினால அதை நிறுத்த முடியுமா ஜனங்களுக்கு பீடிக்காமல் இருக்கிறத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா மருந்து மாத்திரைகள்னாலே இந்த வியாதியை குணப்படுத்த முடியுமா இது அனைத்துமே கேள்வி நிலையில்தான் இருக்குது இந்த வியாதி வந்து ஒரு மாதமான பிறகும் கூட இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய தேசமும் நம் தேசத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களும் மற்ற தேசத்தவர்கள் அத்தனை பேரும் இந்த வியாதியை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஆராய்ச்சியிலேயே ஒரு மாத காலம் போயிடுச்சு இதற்கு ஒரே ஒரு உபாயம் மாத்திரம் கண்டுபிடிச்சிருக்க அவரவர்கள் கட்டுப்பாடாக இருக்கணும் என்கிறது தான் மருந்தாக இப்போது நமக்கு தெரியுது ஏன்னா இதுபோல் வைரஸ் வியாதிகள் காற்றின் மூலமாக அல்லது ஒருவருக்கு ஒருவர் தொடுவதின் மூலமாக பரவது என்கிற ஒரு வழியில் யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தட உத்தரவு போடப்பட்டிருக்கு ஏன்னா அந்த வைரஸ் வெளியில் ஏதோ ஒரு விதமாக பரவி வர்ற பொழுதோ அது நம்ம உடம்பில் படாமல் இருக்கணுமானால் நாம் வெளியில் போகக்கூடாது அப்படி போகாமல் இருந்தால் அந்த வியாதி நம்மை சேராது அப்படிங்கிற ஒரு ரீதியில் இப்போது கட்டுப்பாடுகள் சொல்லப்படுறது இருந்தும் கூட அன்னிக்கு அந்த வியாதியினால பீடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது லிஸ்ட்டு மாத்திரம் வந்துட்டே இருக்குது அன்னன்னைக்கு அந்த நம்பர்கள் வந்துட்டே இருக்குது இதை நாம் உள்ளே ரொம்ப யோஜனை பண்ணி பார்த்தால் ரொம்ப இரகசியமாக மெதுவாக இந்த வியாதி நம் தேசத்தில் பரவிண்டே வருது அப்படிங்கிறது தான் தத்துவம் அதுதான் உண்மை அப்படி நம்பர்கள் அதிகமாயின்றே வருது இந்த வியாதி உள்ளவர்கள் இதை நாம் ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தணும் இந்த கட்டுப்பாடு என்கிறது இல்லைன்னா நாம் ரொம்ப இழக்க வேண்டி வரும் அதற்கு நாம் வெளியில் வா வெளிவாசல் போகாமல் நாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து நாம் எவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தும் கூட வீட்டுக்குள்ளே வராது அந்த வைரஸ் வியாதி என்கிறதும் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது அது ஏதோ ஒரு ஸ்டேஜ் த்ரீ இப்படிலாம் சொல்கிறேன் காற்றினால் பரவது அப்படிங்கிறது வந்துடுத்துன்னா வீட்டுக்குள்ளேயும் காற்றில்லாமல் நம்மால் இருக்க முடியாது காத்தின் மூலமாக இந்த வியாதி பரவது என்கிற நிலை வந்துட்டால் அனைவரும் இந்த வியாதியினாலே பீடிக்கப்படுவோம் என்கிறதுல மாற்றுக் கருத்து கிடையாது அப்போது இந்த வியாதியை கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதியை கண்ணுக்கு தெரியாத வஸ்துவினாலே தான் சரி பண்ண முடியும் கண்ணுக்கு தெரியாத வஸ்துன்னா மந்திரங்கள் நம்முடைய ஆச்சாரம் கட்டுப்பாடுகள் இவைகள்னாலே தான் இந்த வியாதியை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது சித்தாந்தமாக தெரியிறது இதற்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதுனாலே தான் அரசாங்கமும் அவரவர்கள் கட்டுப்பாடாக இருக்கணும் என்று தடை உத்தரவுகளெல்லாம் போட்டு நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருக்க இருந்தும் கூட நம்மால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல இப்போ சமீபத்தில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் கூட காதில் விழுந்தது அதாவது ஒருவரும் வெளியில் போகாததுனால அவரவர்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறதுனாலேயும் தேசமே இயங்காத நிலையில் இருப்பதுனாலேயும் கொலை கொள்ளை திருட்டு இவைகளெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு இது விஷயமான கேசுகளே காதலை விழலை ஆனால் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் முந்நூறு கேசுகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கொலை கொல்ல ஒன்றுமே நடக்கலைன்னா என்ன கேஸு பதிவாயிருக்கு அப்படின்னா தம்பதிகளுக்குள்ள தகராறுகள் ஜாஸ்தியாக போயிடுது கனவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் கொடுத்த புகார்கள் ஜாஸ்தியாக போயிடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கணவன் மனைவி மேலே சரியாக எனக்கு எனக்கு பிடித்தது போல் சமைச்சு போடலை என்னை துன்புறுத்துறா அப்படின்னு கணவனும் அவருக்கு பிடித்த ஆகாரங்கள் கிடைக்கலை நண்பர்களை பார்க்க முடியல வெளியில் போக முடியல என்கிற ஒரு மன உளைச்சலினால் என்னை இரவு தூங்கப்படமாட்டேங்கிறார் என்ற மனைவியும் கேஸ் கொடுத்தது ஜாஸ்தியாக போயிடுத்து அப்படின்னு இப்போ சமீபத்தில் காதல் விழுந்தது ஒரு தம்பதிகள் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாத நிலையில் நாம் பழக்கப்படுத்திகிட்டு இருக்கோம் பெரிய கஷ்டம் இது எதற்காக கல்யாணம் பண்ணிகிட்டுருக்கோம் சேர்ந்து வாழணும் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழணும் நம்முடைய கடமைகளை செய்யணும் நல்ல குழந்தைகளை பெறணும் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும் இதுதானே நமக்கு அடிப்படை இந்த அடிப்படையே இல்லாமல் நாம் பழகிட்டோம் இந்த ஒரு தகவலை தெரிஞ்சவுடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது இத்தனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஒருவருக்கு ஒருவர் என்ன புரிந்து கொண்டார்கள்னு தெரியலையே இப்படி போயிடுதேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை வந்துடுச்சு இதிலிருந்து நமக்கு இந்த நூற்றி தடை உத்தரவு வந்ததுனாலேயோ இந்த வைரஸ் வியாதி வந்ததுனாலேயோ நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிலை புரிஞ்சு போச்சுப்போம் நாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காண்பித்து சொல்லி கொடுத்தோ நமக்கு பழக்கப்படுத்தி கொடுத்த விஷயங்கள்லேருந்து நாம் எவ்வளோ தூரம் விலகி போயிருக்கோங்கிறது நேரடியாகவே புரிஞ்செடுத்தும் இதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் என்கிறதுக்காகவோ தான் என்னவோ இந்த வியாதி வந்ததோன்னு தோன்றது இந்த வைரஸ் வியாதி வந்ததோன்னு தோன்றது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி போச்சு இதிலிருந்து நாம் அடிப்படையாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக நான்கு விஷயங்களை நாம் மாற்றிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு நான்கு விஷயங்களிலே நாம் மிகவும் வேறுபட்டு இருக்கோம் அந்த நான்கு விஷயங்களிலிருந்தும் நாம் மாறுபட்டு வரணும் என்கிறதை நாம் அடிப்படையாக புரிஞ்சுருக்கோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்